நமதுணை வானொலியின் பொது அறிவு வணக்கம் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினுக்காக சென்னையிலிருந்து அலமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தங்க இழை என்று அழைக்கப்படுவது சனல் இரண்டு ஆயிரம் ஏரிகளின் நாடு பின்லாந்து மூன்று பெர்லின் ஸ்ரீ நதிக்கரையில் அமைந்துள்ளது இனிய கேள்விகள் ஒன்று தென் அமெரிக்காவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் நாடு எது 2. உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல் எது மூன்று இங்கிலாந்து நாடு வழங்கும் மிக உயர்ந்த விருதின் பெயர் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி